ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எபு உமர் அலி அல்லாஹூர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக தொழும் திடலுக்கு புறப்படுவார்கள் அவர்களுக்கு முன்பே கைத்தடி எடுத்து செல்லப்பட்டு தொழும் இடத்தில் அவர்களுக்கு முன்னால் நாட்டப்படும் அதை நோக்கி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுவார்கள்